வணக்கம் நச்சினை எண் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தி சேவை மே ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளையடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபோகல் அறிமளப்பிடம் தமிழக செய்திகள் இந்தியாவிலேயே சென்னை பல்கலைக்கழகம் முன்னோடி பல்கலைக்கழகமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புகழாரம் சூட்டியுள்ளார் நீட் தேர்வு எழுத வெளிமாநிலம் செல்பவர்களுக்கு பயண கட்டணத்துடன் ரூபாய் ஆயிரம் தமிழக அரசு உதவி அளிப்பதாக அறிவித்துள்ளது சோழவரம் ஏரியில் நீர்மட்டம் எழுபது மில்லியன் கன அடியாக குறைந்ததால் புழல் ஏரிக்கு திறக்கப்பட்ட இரண்டு கன அடி நீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது நொய்யலாற்றில் நுரை பொங்கி கரைபுரண்டு ஓடிய சம்பவம் திருப்பூர் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் அங்கீகாரம் இல்லாமல் இயங்கும் எட்டு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராஜேந்திரன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காடுகள் அழிக்கப்படுவதே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மழை வளம் குறைந்ததற்கு காரணம் என்று ஆய்வு ஒன்றில் வந்துள்ளது துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் வெங்கையா முதல் முறையாக வருகிற ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மூன்று வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் கர்நாடக மாநிலத்தில் வருகிற பனிரெண்டாம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இத்தேர்தலில் அனைத்து மக்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் அதற்கான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த அம்மாநில தனியார் பள்ளிகளில் வாக்களிக்கும் பெற்றோரின் குழந்தைகளுக்கு நான்கு மதிப்பெண்கள் வழங்க முடிவு செய்துள்ளது மாநகர ரயில்களில் மகளிர் பெட்டிகளுக்கு நிறம் மற்றும் இடம் மாற்றவும் சிசிடிவி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை சேர்க்கவும் ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உடனே உங்க கவலை நிறைவேற்ற செல்வம் காலேஜ் ஆப் டெக்னாலஜி பி இல்ல சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி டெக் பயோடெக்னாலஜி எம்பிஎ எம் எல்லா கோர்சஸும் இருக்கு ஹண்ட்ரெட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் கூகுள் கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் லைப்ரரி ஸ்போர்ட் ரிசர்ச்மெண்ட் பெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டியும் இருக்கு செல்வம் நாமக்கல் கவுன்சிலிங் கோர்ட் டூ சிக்ஸ் டூ செவன் டபுள் நைன் போர் டூ ஜீரோ டபுள் நைன் ஒன் ஜம்மு காஷ்மீர் என்கவுண்டரில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நீட் தேர்வு எழுத கேரளா சென்றுள்ள தமிழக மாணவர்களை மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் ஓய்வெடுக்க எர்ணாகுளம் பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் தங்களின் மசூதிகளில் இடமளித்துள்ளனர் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உதவி செய்வதே எனது இலக்கு என்று சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்ய தலையீடு இருந்தது தொடர்பான குற்றச்சாட்டை விசாரிக்கும் சிறப்பு விசாரணை குழு முன்பு ஆஜராக தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தங்கள் விமானிகள் மீது சீனர்கள் லேசர் கெதிர்களை வீசி தாக்கியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுக்கு அந்நாடு மறுப்பு தெரிவித்துள்ளது ஹவாய் தீவுகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மேலும் ஒரு எரிமலை சீர தொடங்கியுள்ளது வரும் மே இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தென்கொரிய அதிபர் மூன் ஜேவை வெள்ளை மளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் மரம் நடுவதில் கனடா முதலிடத்தில் இருப்பது ஆய்வில் தெரிய சிங்கப்பூரில் இந்திய மாணவி சாதனை படைத்து மரபணு ரீதியிலான இதயநோய் ஆராய்ச்சிக்காக விருது பெற்றுள்ளார் வணிகச் செய்திகள் பிளிப்கார்ட் நிறுவனத்தின் எழுபத்தி ஐந்து சதவீத பங்குகளை வால்மார்ட்டுக்கு விற்பதற்கு நிறுவனத்தின் குழு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது ஜெர்மனியைச் சேர்ந்த சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனமான மெர்சிடீஸ் பென்ஸ் செடன் பிரிவில் முற்றிலும் புதிய ஏஎம்ஜி இ அறுபத்தி என்ற காரை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வருவாய் கடந்த ஆண்டில் ரூபாய் லட்சம் கோடியாக சரிந்துள்ளது உலகில் அடுத்த பத்து ஆண்டுகளில் மிக வேகமான பொருளாதார வளர்ச்சியை காணும் நாடுகளில் இந்தியா முதலிடம் என அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச மேம்பாட்டு மையத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு விதை மஞ்சள் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது இதனால் உள்நாட்டில் மஞ்சள் ஏற்றுமதி பாதிப்பதோடு சாகுபடி பரப்பும் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது விளையாட்டு செய்திகள் வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடக்கவுள்ள உலக தடகள சாம்பியன் போட்டியில் பல்வேறு மாறுதல்களை சர்வதேச தடகள சம்மேளனம் நடைமுறைப்படுத்துகிறது பந்து இன்னும் முன்னேற்றம் காண வேண்டியது அவசியம் என்று கொல்கத்தா அணியிடம் கண்ட தோல்விக்கு பிறகு சென்னை அணி கேப்டன் டோனி தெரிவித்துள்ளார் போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் ஓபன் டென்னிஸ் போட்டி காலிறுதிச் சுற்றுக்கு இளம் கிரேக்க வீரர் ஸ்டெபனோ சிச்சுபாஸ் தகுதி பெற்றுள்ளார் நியூசிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் வளர்கால் முறிவால் மூன்று மாதங்களாக ஆடாமல் இருந்த பிரேசில் நட்சத்திர கால்பந்து வீரர் நெய்மர் மீண்டும் ஆட வருகிறார் திரைச்செய்திகால் தற்போது பாகுபலி இரண்டு படம் சீனாவில் வெளியாகியுள்ளது முதல் நாளில் மட்டும் இரண்டு மில்லியன் டாலர் வசூலித்துள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிப்பில் வருகிற ஜூன் ஏழாம் தேதி காலப்படம் உலகம் முழுவதும் ரிலீஸாக உள்ளது இந்நிலையில் வருகிற ஒன்பதாம் தேதி காலா படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறவுள்ளது சிவகார்த்திகேயை நடிக்கும் பதிமூன்றாவது திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியுள்ளது ஞானபில் ராஜாவின் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிப்பில் எம் ராஜேஷ் இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தை மொத்தம் ஐம்பது நாட்களில் படமாக்கி முடிக்க திட்டமிட்டுள்ளனர் தாமிராய் இயக்கத்தில் சமுத்திரக்கணி ரம்யா பாண்டியன் நடித்துள்ள ஆண் தேவதை திரைப்படம் ஜூன் மாதம் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது இத்துடன் நச்சினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு துளி நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவும் அஞ்சல் தலை போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை டாட் ஓஆர்ஜி நன்றி வணக்கம்